வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா எல்லோரிடமும் வெற்றியின் ரகசியம் ஆம் எல்லோரிடமும் அளப்பரிய சக்தி உள்ளடங்கி இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வருவதுதான் வெற்றியின் ரகசியம் என்கிறது ரஷ்ய பழமொழி நன்றி வணக்கம்